अभी तर सिदान अच्छा अब सिद्ध वस्तु அது கூட ஏதோ ஒரு விதியோடு சம்பந்தப்பட்டு தான் இருந்தாலும் அப்படின்னு பலம் என்ன ஆச்சு பிரம்மஸ்வரூபம் வேதத்தினால போகிக்கப்படவில்லை ஆயிடுச்சு அந்த அம்சத்துல வேதத்துகள் சாமானியம் அதனால என்னாச்சு சாஸ்திரித்வா சொல்லி எட்டு சுத்த புத்த முத்தாவம் பிரம்மா சாஸ்திர பிரமாணத்தினாக சித்திக்கிறதுன்னு சொன்னது சரியில்லைன்னு இதுக்கு சமாதானம் சொல்ற தத்துவ தத்துவ பக் வியாபார்த்தி அர்த்தம் தூவுங்கிற சப்தம் வைலக்ஷியத்தை காமிக்கக்கூடிய ஒரு சப்தம் முன்னாடி சொன்னத்துக்கும் இப்ப சொன்னத்துக்கும் வித்தியாசத்தை காமிக்கக்கூடியது தூங்குற சதம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு பட்சம் வந்திருக்கு அந்த பட்சத்துக்கு மாறு மாறு மாறாக மாறுதலாக இருக்கக்கூடிய ஒரு பட்சம் இப்போ ஆரம்பிக்கிறது அதாவது முதல்ல சொன்னது பூர்வபட்சமாக இருந்தால் இப்ப சொல்றது கிதாசம் முதல் பட்சம் போயிடுத்து அப்படின்னு சொல்றதை தெரிவிக்கிறதா அதனால பூர்வபக்ஷாவா தத் தத்துனா பிரம்மம்னு அர்த்தமாங்க தத் பிரம்மா சர்வஜம் சர்வசக்தி ஜெகது உற்பத்தி ஸ்தியிலய காரணம் வேதாந்தாஸ்திராதே அவகமது கதம் சமஞ்சதா கத்தனு ஒரு பதம் இருக்குயோனிங்கிற பதத்தை அனுவர்த்திச்சுக்க வேண்டியதுவா அப்படிங்கிற சூத்திரத்துல இருந்து சாஸ்திர யோனி அப்படிங்கறத எடுக்க விடணும் தத் பிரம்ம சாஸ்திரயோனி ஏவா அப்படின்னா அந்த பிரம்ம நான் ஏற்கனவே சொன்னோமே சாஸ்திரயோனி பிரம்மம் சாஸ்திர பிரமாணம் பிரம்ம சொன்னோமே அது அப்படியே அதுதான் சரி அதேவரி சமன்வய சமன்வயாங்கிற சப்தத்தினால சொல்லக்கூடிய விஷயம் தாத்பரியம் சப்தத்தினுடைய தாஸ்வரியம் பிரம்மத்துல இருக்குமே ஆனால் அது அப்போ பிரம்மந்தான் சப்தத்துக்கு சொல்லவில்லை வேதாந்தபரமான வாக்கியங்கள் எல்லாமே இதனுடைய தாற்பயம் எந்த விஷயத்துல இருக்கு அப்படின்னு ஆலோசனை போதிக்கிறதுல இருக்கு சம்பந்தப்படுத்தி பிரம்மத்தை போதிக்கிறதுக்காக இது வரல கிரியா சம்பந்தம் இல்லாத சுத்த பிரம்மஸ்வரூபத்தை தான் இந்த வேதாந்தங்கள் வருதுங்கிறத தாற்பரிய லிங்கத்தை கொண்டு பரீட்சை பண்ணி பார்க்கறதுக்கு நான் சொன்னபடி சுத்த பிரம்மஸ்வரூபமானது வேதாந்த பிரமாணகம் எந்த விதமான ஆக்ஷேபமும் ஆக்ஷேபம் பண்ணி நாம சொல்லிருக்கோமே கேட்டா அதுக்கெல்லாம் சொல்ல போற தூணு சொன்னதுனாலேயே அந்த பதில் அவர் சொன்னதாக எடுத்து சூத்திரகாரம் அது என்ன பதில் அவர் நினைக்கிறார் அப்படிங்கிறத ஆசியகார விவரம் பண்ணுவார் பிரம்ம வேதாந்திரவமே வேதாந்தவியே ஏவத்தை அபிபூர் வேதாந்தா அவமியே அப்படின்னு குரு இல்லை அவமியத்தை வேஸ்ட் போதிக்கே சமன்வய தாற்பலிங்க சமன்வயானு வேதாந்த வாக்கியானி தாத்யேன ஏதஸ்தர்த்த பிரதிபாதகத்துவ சமனுகதானி எந்த வேதாந்தத்தை எடுத்து பார்த்தாலும் அந்த வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய வாக்கியங்கள் எல்லாமே ஏதஸ்த அர்த்த பிரதிபாதகத்துவே சமனுகதானி அது ஒரு வைசிஷ்டியம் இருக்கா இந்த சுத்த புத்த முக்தம் பிரம்மா அதாவது பிரம்மத்தினுடைய தகுணமான ஒரு ஸ்வரூபம் நிறுணமான ஒரு ஸ்வரூபம் ரெண்டும் சேர்த்து சேர்த்து சுருந்தேவராஜியா அந்த பிரம்மஸ்வரூப பிரதிபாதகமாகவே சமன்விதமாக இருக்கு அப்படின்னா என்ன அந்த வேதாந்த வாக்கின்களுடைய தாற்பயமானது பிரம்மஸ்வரூப விஷயத்துல தான் இருக்கு வேற அநியாதசமான விஷயத்துல இல்லை தாத்பரியேன பிரதிபாதக அதனுடைய தாற்பரியம் இந்த பிரதிபாதமே தாற்பரியம் அதனால அப்பேற்பட்ட தாற்பயத்தோடு சேர்ந்து இருக்கிறதுனால அதனுடைய அர்த்தத்தை மாற்றம் ஒரு நியாயம் இதுல இருந்து காமிச்சு கொடுக்க அசவாத வாக்கியம் காமிக்க அசவாத வாக்கியம் மந்திர வாக்கியம் இது எல்லாமே ஒரு விதியோட சேர்ந்து தனியாக சொந்தமா ஒரு அர்த்தத்தை போதிக்கிறது இல்லை வேதாந்த வாக்கியம் மாத்திரம் தனியாக போதிக்கிறதுனா எப்படி போதிக்க முடியாது இதுக்கு முன்னாடி வேற எங்கேயுமே வேத வாக்கியங்கிறது வேதாந்த வாக்கியத்தை விட்டுட்டு பார்த்தோம்னா கர்மகாண்ட இருக்கக்கூடிய எந்த விதி இல்லாத வாக்கியமும் தனியாக இருந்து அர்த்தத்தை போது எல்லாமே விதியோட சேர்ந்து வேதாந்த வாக்கியம் மாத்திரம் தனியாக இருந்து போதிக்க முடியும் இருக்கேன் அதுவும் இதையும் விதியில கொண்டு போயிட வேண்டியதான் அதுக்கு இவர் என்ன சொல்ற நீ எந்த நீ எந்த வாக்கியங்கள் உதாரணமாக காமிக்கிறியோ அதாவது அர்த்தவாத வாக்கியங்கள் மந்திர வாக்கியங்கள் இதெல்லாம் இருக்கு இதுக்கெல்லாம் சுவார்த்தத்துல தாத்பரியம் இல்லை தன்னுடைய அர்த்தத்தை போதிக்கிறதுல அதுக்கு தாற்பயம் இல்லை ஆனா வேதாந்த வாக்கியத்துக்கு இந்த அர்த்தத்துல போதிக்கிறதுல தான் தாத்பரியம் இந்த வித்தியாசம் இருக்கிறதுனால நீ அதை திருஷ்டாந்தமாக கொடுத்து அதே மாதிரி வேதாந்த வாக்கியமும் விதியோட சேர்ந்து இருக்குன்னு சொல்ல முடியாது இப்போ வாழுவை சேபிஷ்டா தேவதா வாலவியக்கு ஸ்வேதம மாதிரிய பூபிகா மகான் விதி வாக்கியம் அடுத்தது அதோட சேர்ந்து வாக்கியம் வந்து வாயுருவில் சா தேவதா வாயுமேவ சேனபாகி சேவம் துணையதி வாயு ரொம்ப சீக்கிரமா போகக்கூடிய தேவதை அதனால வாயு தேவதாகமான இந்த யாகத்த ரொம்ப சீக்கிரமாக இந்த பலங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு வாயு வேகமா ஓடக்கூடிய தேவதை அப்படின்னு சொன்னால் இதை நமக்கு புதுசா ஒரு விஷயத்தை தெரிவிக்கணும்க்காக இந்த வாக்கியம் வந்திருக்கா இதை சொல்றதுக்காகவே இந்த வாக்கியம் வந்திருக்கா இல்லை இப்பேற்பட்ட தேவதையோடு கூறினதாக இருக்கிறதுனால இந்த யாகம் வந்து ரொம்ப உசர்ந்தது அதனால நீ அவசியம் பண்ணி ஆகணும் அப்படின்னு பிரவத்திக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்டா அதுக்குதான் வந்திருக்கு வாயு வேகமாக ஓடுற தேவதை அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இது வந்து வேற பிரமாணத்தினால தெரியும் இதை வந்து வேதம் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு தெரியாத விஷயத்தை சொல்லி கொடுக்கறதுக்காகத்தான் வேதம் வருது அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் இங்க கேட்டா இங்க சொல்லி கொடுக்கறதுக்காக வரல இதை சம்பந்தப்படுத்தி அந்த கர்மாவை சக்தியா ஸ்தோத்திரம் பண்றதுக்காக வந்திருக்கு அப்ப இந்த விஷயத்துல சாப்பிடும்போது இல்லையேன்னு அந்த தீர்மானம் ஆயிடுச்சு அப்ப இங்க வேதாந்த வாக்கியத்துல பார்த்தோம்னா வேதாந்த வாக்கியத்துல சொல்லக்கூடிய விஷயம் நமக்கு வேற எந்த பிரமாணத்தினாலையும் தெரிஞ்சுக்க முடியாததாக இருந்து அப்படியானா நமக்கு தெரியாத இந்த விஷயத்தை போதிக்கிறதுக்காகவே வேதாந்தம் வந்திருக்கு சொல்ல வேண்டும் அப்படி இருக்க இந்த வா வேதாந்த சொல்ல அந்த விஷயத்த கர்மாவுக்கு சேஷமாக எடுத்து கொண்டு போகிறதுக்கு எந்த ஔச்சித்யமும் கிடையாது அதனால இது சுதந்திரமாக வேதாந்த வாக்கியத்தினாலேயே பிரம்மஸ்வரூபம் தெரிகிறது சுதந்திரமான பிரம்மம் ஏதாவது கிரியாபரதந்திரம் கிரியாசேஷமாகாத அந்த பிரம் பிரம்மம் வேதாந்த வாக்கியத்தினால தெரிகிறது உங்களுக்க சொல்லிட்டேன் सर्वि वेदाषु वाक्यक्याण एक अर्थस्तपादक सामाद प्रतिपात्मेंटारे पार है इंटरपाड़े माँ के யம் இந்து சதேவ சோம்பேரம் அக்க ஆசித் ஏசமே வாங்கோக்கி எடுத்து பார்க்கலாம் அங்க என்ன சொல்றது சதேவ சோம்நேரம் அக்ராசி வேகமேவாதிக்கிறது சத்வரூபம் சத்தியஸ்வரூபம் அக்ரே உற்பத்திக்கு முன்னாடி ஜெகது முன்னாடியும் அந்த சத் ஒண்ணுதான் இருந்தது அதுவும் எப்படி இருந்தது சஜாதீய பிஜாதீய ஸ்வகதேத ரிதமாக இருந்தது ஏகமேவாத் தீதீகம் ஆரம்பிச்சுட்டு அதோட விடலை அது எப்படி ஏகமேவா அத்விதீயமாக இருக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த அந்த பிரபாகம் கூட நீர்மான நிர்ணயம் பண்றது அது அத்விதீயமாக இருக்கணுமே அப்படின்னா ரெண்டு காரணம் ரெண்டு விரோதம் ஏற்படுறது பிரம்மத்தை காட்டிலும் பிரபஞ்சம் தனியாக இருக்கிறதுனால பிரம்மம் அத்விதீயமாகாது ஒண்ணு ஜீவாத்மாக்கள் பிரம்மத்தை காட்டிலும் தனியாக இருக்கிறதுனால பிரம்மத்தை அத்விதீயம்னு சொல்ல முடியாதுன்னு ரெண்டு இப்போ பிரபஞ்சம் பூரா பிரம்மத்திலேந்து வந்தது பிரம்மத்திலேயே நிக்கிறது பிரம்மத்திலேயே லயமாக போகிறது அப்படியானால் எப்படி மிருத்த காற்றிலும் விசாரமான டட்டாதிகள் வேற இல்லையோ அதே மாதிரி பிரபஞ்சம் பூரா பிரம்ம காரியமானதுனால பிரம்மத்தை காற்றிலும் தனியாக அதனால பிரபஞ்சத்தை கொண்டு பிரம்மத்தை அத்யம் இல்லைன்னு சொல்லாதே அது சமாதானமாக சரி பிரபஞ்சத்தை வேணும்னா பிரம்மாத்மகம் ஆனால் ஜீவாத்மாலாம் நித்தியமாச்சேன் இது ஒன்று பிரம்மத்திலேருந்து உண்டாகலையே ஜீவாத்மா வேறையாக இருக்கும்போது எப்போ இந்த பிரம்மத்தை ஏகமேப அத்விம் சொல்கிறதுன்னு ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுதான்னு தத்துவசீன்னு உபதேசம் பண்ணிக்கிட்டார் ஜீவாத்மாங்கிறது பரமாத்மா ஸ்வரூபமே அங்கேயாவது கொஞ்சம் காரிய காரண பாவம் வருது பிரபஞ்ச விஷயத்துல பிரபஞ்சம் காரியம் காரணம்னு ஆனால் ஜீவாத்ம விஷயத்துல காரிய காரண பாவம் கிடையாது அதுவே தான் இந்த ரூபத்தில் சாந்தியா இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார் கிரமத்துக்கு தவிர வேறு எதுவுமே எதை எடுத்தாலே அது கிரமம் தான் அதனால ஏகமே இந்த ஆரம்பித்த பிரதிஜையை அந்த பிரபாஷகம் கூட சமர்ப்பணம் பண்றோம் அங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த பிரதிஜையோடு சம்பந்தம் இருந்தே இதுதான் தாக்கரை சொல்றோம் இப்படி பாக்குறக்க சாந்தோபிய உபநட்சத்துல அத்விதீய பரமாத்மஸ்வரூபம் தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த உபநட்சத்தில் எப்படி இருக்கு வேற உபநேஷத்துல வேற மாதிரி சொல்லியிருக்காருன்னு பார்த்தா கைத்திரம் இதே மாதிரிதான் அங்கேயும் ஆரம்பம் அங்கேயும் பிரபஞ்சம் கூட பிரம்மத்திலே இருந்து சிருஷ்டியாயிருக்கு அப்படிங்கறத சொல்றது அங்கேயும் பிரத்யான பிரம்மான் அசேதத்தை சொல்றது ஜீவ பிரம் ஐக்கியத்தை சொல்றது இப்படி பார்த்தா அங்கேயும் அத்ஜீமான இதே மாதிரியான பிரம்மஸ்வரூபம் அங்கேயும் தெரிகிறது பார்த்தா அங்கேயும் இப்படியே இருக்கு கதை ஏகத்திரம் அபூர்வம் அனபரமானம் அயமாத்மா பிரம்ம சர்வானு அப்படின்னு அங்கேயும் அதிதீயமான பிரம்மாத்மஸ்வரூபத்தை சொல்வது அயமாத்மா பிரம்மன்ற அந்த மகாவாசி பிரம்மா பிரம்மானு பிரம்மை வேதமூர்த்தம் புறத்தா முண்டகத்துல எடுத்துட்டா இது இத்தியாதி இப்படி பார்க்கறக்க வேதாந்த வாக்கியம் எல்லாமே அதிதய பிரம்மஸ்வரூபத்தை போகிக்கிறதுக்காக வருது ஒண்ணு கூட வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறது தெரிகிறது இதுலேருந்து என்ன अर्थ माटीकाम अर्थ मार्केट तक पदान ब्रह्मस्वरूप विषय निश्चिते समन्वय अवगम्य अर्थात कलपना युक्त श्रुतहानी अश्रुतकल्य அதனுடைய யசாஸ்விதமான அர்த்தத்தை விட்டுதும் வேற ஒரு அர்த்தத்தை நம்ம சொல்றோம்னு சொன்னால் அது நம்ம இஷ்டம் நாம நாமளா சொல்றதில்லை அந்த பக்தாவுடைய தாற்பயத்தை கொடுக்குண்டு இந்த யசாஸ்கிருத அர்த்தத்தை வக்தாவுக்கு தாற்பயம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் அதை விட்டுது வேற அர்த்தத்தை நம்ம சொல்லணும் இல்லாட்டா ஆரம்பத்தையே தப்புஷா அப்படிங்கிற வார்த்தைக்கு சத்ரு கிரக போஜனம் மாகாரஷி அப்படின்னு அர்த்தம் சொல்றாங்க சத்ரு கிரகத்துல போய் போஜனம் பண்ணாதே அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த செத்து பிரயோகம் பண்றோம் ஆனா அதனுடைய யசாசிருத்தமான சப்தார்த்தத்தை பார்த்தோம்னா சாப்பிடு அப்படிங்கிறது தான் ஆனா இந்த யசாசிருத்த அர்த்தத்தை எந்த காரணத்தாக நம்ம ஓடுறோம் ஒருத்தங்க தாத்யம் புரியலைன்னு அவனாலதான் நினைச்சிட்டு இரு மக்கள் வெட்டத்தை சாப்பிடுறதுன்னு அவர் சொல்லு கொடுத்துருக்காரு அர்த்தத்துல தாப்பர் இல்லை வேற அர்த்தத்துக்காக இவர் சொல்றார் அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறதுனால அவன் இந்த வாக்கியத்துடைய வேற ஒரு சாஸ்திரம் எந்த அர்த்தத்துல அந்த அர்த்தத்தை அந்த வாக்கியத்துக்கு வச்சுக்கிறான் இந்த வாக்கியத்தினால அந்த அர்த்தத்தை இந்த மாதிரி நியமம் ஆயிடுச்சா இப்படி இருக்கும்போது இந்த வேதாந்த வாக்கியத்துல யசாஸ்கிருதமா பார்க்கும்போது இதனுடைய படங்களை வச்சுட்டு நம்ம இது என்ன அர்த்தத்தை கோரிக்கிறது அப்படின்னு கேட்கும்போது இது முன்னாடி சொல்லாம அதிதீயமான பரமாத்ம ஸ்வரூபத்தைத்தான் போதிக்கிறதுன்னு கிடைக்கிறது அப்படி இருக்கிற இது அந்த விஷயத்தை போதிக்கிறதுக்காக வரல வேற ஒரு விஷயத்தை போதிக்கிறதுக்காக வந்திருக்குன்னு தீர்மானம் பண்ணுறது தாற்பயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது பிரமாணம் இருக்கும் ஒண்ணும் இல்லை அப்படி இருந்தால்தான் ஸ்ரூயமானமான இந்த அர்த்தத்தை யகாசிர சப்தத்தினால கிடைக்கக்கூடிய இந்த அர்த்தத்தை விட்டுடு வேற அர்த்தத்துக்கு கொண்டு போக முடியும் அந்த மாதிரி இந்த வாக்கியங்களுக்கு வேற அரசுல தாத்பரியம்னு தெரிவிக்கிற பிரமாணம் எதுவுமே இல்லை அதே சமயத்துல பிரம்மஸ்வரூபத்தை போதிக்கிறதுக்காகத்தான் இந்த வாக்கியங்கள் வந்திருக்குன்னு சொல்றதுக்கு ஆறு விதமான பிரமாணங்களும் இருந்துட்டு இருக்கு இல்லை ஷட்விக தாற்பரியும் அதனால இந்த தாற்பரியவத்தான இந்த வாக்கியங்களுக்கு தாத்பரிய இந்த அரசத்தை மாற்றி வேற அரசு சொல்றது